மையமண்டதாக மறுபடிய நாளிலும் தேவனுடைய திருச்சமையோடு சேர்ந்து மையமைப்படுத்தவும் ஆலோசனைகள் ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு மறுபடியும் நல்ல கருவிக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் கடந்த வாரம் முழுவதும் கருத்தர் அடியும் நல்லவரும் போதுமானவருமாயிருந்தார் விசேஷமாக திருச்செமைய தலைமையோடு ஒருவார காலமாக அவர்களோடு பல ஆராதனைகளை கலந்துகொள்ளோசனைஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவன் அனுகரகம் செய்தார் அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கடந்த வாரத்திலும் சோவா கிழமையின் கிழமையுடன் வடப்பிரதேசத்துக்கு சென்று கோவை மற்றும் சேலம் மற்ற பகுதிகளில் உள்ள பிராஞ்சிகள் வங்கிய அங்கே பல காரியங்களை தேவனுடைய சித்தத்தின் செய்து முடித்துவிட்டு நேற்று தினத்தில் வந்து சேரும்படியாக கத்திற்கு செய்தார் இப்படி பயணங்கள் எல்லாம் கத்திற்கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்தபடியினாலும் ஆண்டவரை நாள் வாழ்த்துகிறேன் தேவனுக்கு மயிமை அந்த ஒருவன் கூட இருக்கின்றார் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று கற்று சொல்லியிருக்கிறார் நேற்று தினத்திலேயும் மாலையிலே நான் நேரத்தோடு ஒரு நாலு மணி அளவில் ஜவுமணி கொண்டிருக்கும் போது கண்ட ஒரு வெளிப்படத்தில் ஒரு மனிதன் அதாவது சோர்ந்த முகத்தோடு கலையை தொங்க போட்டுக் கொண்டு கீழே உட்கார்ந்து இருப்பதை நான் கண்டேன் அன்றவருக்கு மையமே பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானுடன் பேசினார் அதாவது சாத்தான் தன்னுடைய முயற்சிகள் தோல்வியடைந்தபடினாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை அறிந்தபடியினால் அவன் சுவர்ந்து முகத்தோடு பலகினப்பட்டிருக்கிறான் என்று எனக்கு காண்பித்தார் அதற்காக நான் ஆண்டு வாழ்த்தல் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமும் நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது அதுபடினாலே அதாவது சாத்தான் நம்மை மேற்கொள்ள தொடுவதற்கு ல்லாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பெற்றுக்கொண்ட புனித தன்மையை காத்துக் கொள்ள வேண்டும் திருவோசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இறுதத்தை விட்டு நீங்காமல் இருக்கும்போது நாம் அவர்ணமாக வாழ முடியும் என்கிறதை அறிந்து நான் தேவனுக்கு சோதரம் செலுத்துகிறேன் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்து நம்மை போல மனிதனாக இந்த பூமியில் வந்திருந்தார் அவர் சொல்கிறார் உலகத்தின் அதிபதி வருகிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கின்றார் தேவனுக்கு மயமே அம்மிடத்தில் வந்து செயல்பட வேண்டும் என்றால் அவனுக்குரிய இவைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் அவன் வந்து நம்மை தொட முடியும் ஆண்டவருக்கு சுதோத்திரம் உண்டாவதாக ஆனப்படினால அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதாவது இந்த மனிதர்களை பற்றி மனிதர்கள் சரியாக அறிய முடியாது ஆனால் சாத்தான் வந்து தெய்வீகத்திற்கு அடுத்த பிறகு சாத்தான் ஆவியாக யார் யார் யார் யார் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாள் என்று அவன் அறிந்திருக்கிறான் அன்றவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் அறிந்து அவனவாகவே அவர் நடக்கிறார் நாம் இன்னும் எப்பொழுது கத்துடகரத்தில் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை புனித தன்மையை காக்கப்பட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் தேவருக்கு சோதனம் உண்டாவதாக தேவருடைய பிரசுத்தவான்களுடைய உள்ளத்தில் அந்த தேவ பயம் இருந்தபடியினால் அவர்களை சத்துரை தூட முடியவில்லை அவர்கள் சத்துருவை மேற்கொண்டார்கள் சோதரம் சொன்னார் ஒரு ஆளை பற்றி சொல்லி அவரை சாத்தான் விடமாட்டேன் என்கிறாரே என்று சொல்லி சொன்னார் நான் அவரிடத்தில் உண்மையை சொல்லிக் கொடுத்தேன் சாத்தானவனை விடாமல் அவரை விடாமல் இவர் சாத்தானை விடமாட்டேன் என்கிறார் அதுதான் உண்மையான கருத்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது அவன் போகிறேன் என்கிறான் நீ போகாதே இவ்வளவு நாள் என்னோட கூட இருந்து நீ எப்படி போகிறாய் என்று சொல்லி அவனுடைய கிரிகளை இவர்கள் செய்கிறபடினா அவனோடு தோஸ்தாக அவனோடு நட்பாக இருக்கிறார்கள் சாத்தார்வர் யாரை விடாமல் இல்லை அவன் விட்டு ஆனால் இவர்கள் தான் விடமாட்டேர் என்று அவர்களுடைய வழியை பின்பற்றுகிறார்கள் நாம் இப்படி நோட் பண்ணிக் கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலையிலே சாத்தானுடைய இருக்கிறார்கள் என்று நாம் அறிகின்றோம் நான் இன்று காலையிலே அதாவது ஜிவம் பண்ணிவிட்டு நான் தியானம் செய்கிற நேரத்தில் ஒரு வேத வாக்கியம் பேசினது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் வசனம் பதிமூன்றே ஒருவர் வாசிக்கலாம் தேவ பயம் நானும் கர்த்தருக்குத்தான் பயப்படுகிறேன் என்று நானும் நீங்களும் சொல்லலாம் ஆனால் கத்தராகிய தேவன் சொல்லுகின்றார் இந்த காரியத்தில் கர்த்துக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்றும் தேவன் பெறுக்கின்ற நான்கு காரியங்கள் என்ன என்றும் ஒரே அவசரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு மயமே உண்டாவதாக கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டியது யார் கத்தருக்கு பயப்படுகிறார்கள் தீமை என்று ஒருவர் அறிந்த காரியத்தை தீமை வெறுத்து அவர்களுக்கு உடன்படாமல் அவர்களுக்கு இடம் விடாமல் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் கத்திற்கு பயப்படுகிறவர்கள் தேவனுக்கு மயம் வேண்டாவதாக இல்லை செய்துவிட்டு அதாவது வாரந்தோறும் வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு சாந்தத்தில் வந்து பாவரிக்க செய்கிறது அது தேவனுக்கு பயப்படுகிற சரியான பயம் அல்ல என்கிறத நான் அறிய வேண்டும் அவன் அதாவது தேவனுக்கு பயப்படுகிற மக்களிடத்தில் அவருக்கு இடமில்லை அணிந்து அவன் தலைவர்களை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது நான் நேற்று மாலையில நானும் நீங்களும் அவலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தீயமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டனாவையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவருக்கு மகிமை உண்டாவதாக ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் நமக்குள்ளே சாத்தான் பெருமையை கொண்டு வருகிறார் அதாவது நான் பாவரிக்கியனாக கேட்கிறபடுகிறார் பெருமை வந்துவிட்டது பெருமை வந்துவிட்டது என்றால் எண்ணத்தை நமக்கு பெருமை வருகிறது எந்தனிதனும் அதாவது தன்னிலே பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பெருமைப்படுவதற்கு யாரிடத்திலும் ஒன்றும் இல்லை நம்மை பற்றி சரியாக நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் என்றால் மனிதன் பெருமைப்படுவதற்கு அவரிலே ஒன்றும் இல்லை நாம் பிழைத்திருப்பதும் ஜீவிப்பதோ அதாவது நமக்கு அதாவது நம்மில் இருப்பதும் எல்லாமே இறைவனால் உண்டாயிற்று மற்றபடி நம்மிலே நாம் எண்ணி பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அப்படி நாள் கற்பனைக்கு பயப்பட வேண்டும் ஒரு மனிதன் அதாவது மனிதனை கண்டோ ஊழியக்காரனை கண்டோ அப்படியே அதாவது பயப்படுகிறது போல் இருப்பதில் தேவன் என்னை பார்க்கின்றார் என்கிற இந்த உணர்வு எல்லா உலகங்களிலும் ஆழமாக இருக்கட்டும் இல்லை என்கிறதுனால்தான் இது சொல்லப்படுகிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு பயப்படுகிறவுடைய கண்கள் சரியாக பார்க்கும் தவறான போகாது தேவனுக்கு பயப்படுகிற செனிகள் தவறானவர்களை கேட்காது சினமா பாட்டை கேட்டேன் நானும் பாடிவிட்டேன் இந்து பாட்டை கேட்டேன் இனக்குழுவின் பாடல் வந்துவிட்டது என்று நான் சொல்கிறோம் என்றார் அதாவது என்கிறது அப்படி அல்ல அதற்காக கத்தர் தெய்வீக ஐக்கியத்தை உருவாக்கவில்லை அன்றவருக்கு சீக்கிரமாக அதாவது நன்மைக்கும் தீமைக்குள்ள வித்தியாசமும் தேவன் காண்பிக்க போகின்றார் அப்பொழுதுதான் நம்முடைய நிலைமை என்ன என்று தெரிய வரும் தேவனுக்கு மகிமை உண்டாததாக அப்படினால் போராட்டம் உண்டு மனிதனாக இருக்கிற தவறுகள் ஏற்படும் துடிகரமான சூழலுக்கு மனிதன் இறங்கி போகக்கூடாது என்பதுதான் புதிய இருக்கக்கூடாது என்பதுதான் தேவருடைய விருப்பம் தேவருக்கு மகிப்பை பிரதான ஆசாரியத்தில் நின்றார் அவருக்கு தீமை செய்ய சாத்தான் வலது வந்து நின்றான் தேவன் அவரை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உரிமை முன்பாக ஊழியக்காரரை கூப்பிட்டு இதனை கொண்டு போய் வஸ்தலத்தை மாற்றிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மலிமை உண்டாகுவாங்க ஊழியக்காரன் இல்லாமல் சதை இல்லாமல் பிரசுத்தமாக என்று சொல்லுகிற பெருங்கூட்டங்கள் கட்டறிந்து கொண்டிருக்கின்றது ஆண்டவர் தானாக அந்த வஸ்தலத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை தமக்கு முன்னால் நிற்கிற ஊழியக்காரனை கூப்பிட்டு கொண்டு போய் மாற்றுங்கள் என்றார் வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு விட்டவுடனே ஆண்டவர் சொன்னார் நல்ல வஸ்திரம் கட்டிவிட்டேன் என்று சொல்லவில்லை அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தை நீங்கள் சிறந்த வஸ்திரத்தை உடப்பித்தேன் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மயிம எங்கே அக்கிரமக்கிரியை தேவருக்கு பிரியமலாக சிறிய காரியம் காணப்படுகிறதோ அங்கே அவருடைய பக்கத்தில் இருந்து சாத்தான் நிற்பான் எப்பொழுது அவனை மேற்கொள்ளலாம் என்று தேவனிக்கு மைமை உண்டாவதாக ஆனப்படுகிறார் நாம் எப்பொழுதும் பயந்து நடப்போம் நூற்றி பதினெண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வாக்கியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரிய சங்கீதம் ஒன்றும் முதலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவனுடைய குடும்பம் இப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் கத்தருக்கு பயப்படாமல் என்னுடைய பிள்ளையை சீர்திருத்த விரும்பினால் முடியவே முடியாது ஆனபடினால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அண்டவராக சொன்னார் பிளாவே நான் இவர்களுக்காக என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொன்னார் தேவருக்கு மயமே உண்டாவதாக பிளாவினிடத்தில் என்ன சொல்லுகிறார் நீர் தந்த சீசனர்களுக்காக இவர்கள் பரிசுத்தமாகபடியாக இவர்களுக்காக என்னை பரிசுத்தமாக்குகிறேன் அவர் முழுவது பூர்ணமான பரிசுத்தம் உள்ளது அதுபடினால சபை பரிசு நான் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் விரும்புகிறவருமாய் நல்லவர்களாகவிடும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் நீங்கள் கற்பருக்கு பயந்தவர்களுக்கு முன்பாக நடந்து ஜபவலைகள் ஒழுங்காய் கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில வேலை வாசித்து கற்பை விலகல் கைக்குள்கிறீர்கள் என்றால் பிள்ளைகள் நிச்சயமாகவே என்னுடைய தகப்பன்றாய் இந்த பிரகாரம் இருக்கிறபடி என்றால் நாங்கள் இந்த அடுத்த உடலை வேண்டும் என்று பின்பற்றுவார்கள் எல்லார்கள் பின்பற்ற மாட்டார்கள் நீங்கள் அவளுக்கு கொடிய பாவங்களை அறிக்கை செய்யும் போது எங்களுடைய எங்க அப்பாவுடன் நான் பரவாயில்ல என்று பகன் சொல்வான் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆனா அப்படினா இந்த நாட்கள் கருத்து இந்த கால விலையில உணர்த்துகிற காரியம் என்ன என்றால் சாத்தான் தலை தொங்க போட்டுக் கொண்டு இருக்கிறான் யாருடைய விஷயத்திலே தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகி தேவனுக்கு முடிவில்லாத காரியங்களை விட்டு வாழ்கின்றவர்களுக்கு தேவன் சகாயம் என்கிறார் அவர்களோடு தேவன் இருக்கின்றார் அவர்களை கண்டு சாத்தான் வெட்கப்படுகிறார் கவலைப்படுகிறான் இவர்கள் பக்கத்தில் போக முடியவில்லை என்று இப்படி திருச்சி முழுவதும் அப்படி ஆகட்டும் நாம் அவர்களை எதிர்ப்பதற்கு சாத்தானே எதிர்ப்பதற்குரிய சேனையாக மாறுவோருக்கு கற்று சுத்தம் கொண்டு காலங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் அவனமாகவே நடப்போமாக ஆண்ட ஒரு காரியங்களை செய்கின்றார் எல்லாவிதமான காரியத்தையும் செய்துவிட்டு சத்ரு போராடுகிறான் ஊழியர்கார வந்து ஜெவமனினார்கள் அல்லது தேவம் பண்ண வரவில்லை சாத்தான் போராடுகிறான் என்ற அந்த குற்றச்சாட்டு நமக்கு வேண்டாம் நாம் அதாவது நம்மை தூய்மையாக காத்துக்கொள்ளும் போது சத்துரு நம்மிடத்தில் வருகிறதற்கு இடம் இல்லை ஆனால் தமிழகத்திலே நம்மை வைத்துக் கொள்வார் அவனமாக நம்மை காத்துக்கொள்வோமாக தேவனுக்கு மய்மை அதாவது ஒருவர் எழுதியிருக்கிறார் பரிசுத்தாவின் அனுபவம் இன்று அதில் அவருடைய அனுபவம் என்ன நாம் தெரிந்து கொண்டோம் அவர் பரிசுத்தாவை பெறுகிறது அன்னிய பாசை மட்டும்தான் எழுதியிருக்கிறார் அதில் வேற ஒன்றும் அதாவது உடம்பு ஆட்டுகிறது அதை சீ பேசுகிறது அதாவது அந்நிய பாசையில வல்லமையில பேசுகிறது கழிவு கிடையாது என்று எழுதியிருக்கிறார் அவருடைய அனுபவம் அது நாம் உண்டு என்று நாம் சொல்லுகின்றோம் எங்கே உண்டு என்றால் அதாவது உள்ளத்திலே நாம் கேட்டோம் அல்லவா மனதிலே கட்டிக்கொண்டு இந்த தீமை பிரவசிக்காது இப்படி பாருங்க நீங்கள் ஆயுள் தெரிஞ்சதை வளரும்போது தெரியும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தூய்மையான மையமாக தான் தெரியும் அன்றவரைக்கும் மயி அதாவது திறக்கும்போது தான் அது உள்மனதில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது உள்ளே நாம் திறந்து வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் உள்ளே நாம் ராக் பண்ணி இருக்கிறோம் வெளியே ஒரு கள்ளன் வந்து தட்டுகளை வைத்துக் கொள்ளுங்கள் கதவை திறக்காத வரைக்கும் உள்ளே அவன் வர முடியாது கதவுக்கு வெளியே அவன் நிற்பான் அதே ஒன்று இந்த பொருளாதார உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அவர் அடிக்கடி வந்து நம்மை தேடி வருவான் இதையத்தை தட்டுவார் உள்ளே வந்து செயல்களை நிரப்பிக்க விரும்புவான் நம்முடைய மனதினரை திறக்காத வரைக்கும் அவர் ஒன்றும் நம்ம செயல்பட செயல் நம்ம நம்மை செயல்படுத்த நம்மிலிருந்தாலும் கிரிய செய்ய நம்மை ஆயுதமாக எடுக்க முடியாது இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய மனதினரை எப்போது கட்டப்பட்டிருக்கட்டும் நாம் பார்க்கலாம் பார்க்கிறவர்களால் தூய்மையான எண்ணத்தோடு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை தேவனுக்கு ஸ்ரோத்திரமாவதாக செய்யுங்கள் ஆண்டவராகிய தேவன் நெருங்கி வருகின்றார் நம்மை கொண்டு சாத்தா நடத்தின சவாலோட கர்த்தர் நாம் நம்முடைய தூய்மையை காத்துக்கொள்வோம் நாம் விரும்பும் போது கர்த்தர் நமக்கு அதுக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கர்த்த நம்முடைய கருத்தின் கிரியை கிரியாக நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் வீட்டில் ரெண்டு வகையான பாத்திரம் உண்டு ஒன்று கனத்துக்குரியதும் ஒன்று கனவு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகின்றது தேவனுக்கு மயிமை திருச்சபை ஆகிய இந்த வீட்டிலே நாம் அநேகமாக இருக்கிறோம் எல்லோருமே கனத்துக்குரிய பாத்திரமாக தேவனுடைய கருத்துல பயன்படும் முடியாக நம்மை நாம் சுத்தமாக எப்பொழுதும் காத்துக்கொள்வோம் கருத்திற்கு செய்வாராக தேவனருடைய எல்லா நன்மைகளுக்காகவும் தேவனை நான் வாழ்த்துகின்றேன் தேவனுக்கு வரக்கூடிய வாரத்திலேயும் எங்களுக்கு நிறைய பிரயாணங்களும் ஊழியங்களும் இருக்கிறது அவைகளை செய்து முடிக்க கருத்தர் கருவையும் பலனும் அதிகமாக நன்மை தரும் முடியாத என்று நீண்ட பயணம் செய்யக்கூடிய அந்த ஊழியத்திற்கு சில தடைகள் இருக்கிறது அவைகளெல்லாம் சரியாக முடியாது தேவன பிள்ளைகளை ஜபிக்க முடியாத கேட்டுக்கொண்டு அவர் பார்த்து சாப்பிட்டோம்